அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சிக் கற்ற செலச் சொல்லாதார் களன் கற்ற செலச் சொல்லாதார் உளர் இல்லாரோடு ஒப்பர் சபையை கண்டு தாம் கற்ற நுண்ணிய பொருள்களை சாஸ்திர விஷயங்களை பிறருக்கு தெளிவாகச் சொல்ல இயலாதவர் செல்வத்தை பெற்றும் இல்லாத ஏழை மகனுக்கு ஒப்பாவார் மற்றொரு பொருள் உயிரோடு இருந்தாலும் அவர் இறந்தவராகவே கருதப்படுவார் சபையில் கோழைத்தன்மையினால் ஒருவருடைய கல்வி அறிவு பிறருக்கு பயன்படாமல் போகிறது அந்த அறிவால் பயனில்லை சமூகத்தில் பலர் அறிவிருந்தாலும் சமூகத்தில் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் சொன்னாலும் உன்னுடைய பேச்சு எடுபடாது என்றும் சொல்லுகிறார்கள் பொருள் இருந்தும் அந்த பொருளால் பெற வேண்டிய பயனை பெறாதபோது அந்த பொருளால் என்ன பயன் யாதொரு பயனும் இல்லை எனவே அறிவு இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவர் பொருள் இல்லாதவருக்கு சமமாவார் மனிதராக வாழ்ந்தாலும் அவர் வாழாதவர்களுக்கு இணையாவார் ஆக இறந்தவருக்கு சமானம் என்றும் இதை ரெண்டு விதமாக நாம் அர்த்தம் செய்து கொள்கிறோம் அப்படிப்பட்டவரால் அவருக்கும் சமூகத்துக்கும் பயன்படாத நிலை ஏற்படுகிறது ஆக கற்றறிந்தவர் அவருக்கும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்படாமல் இருப்பதால் இருந்தும் இல்லாதவரோடு ஒப்பிடப்படுவர் அல்லது நிகராவார் என்பது கருத்து இதே திருக்குறளில் நானூற்றி ஆறாவது குரட்பா கல்லாமை அதிகாரத்திலே ஒப்பிட்டு பார்க்கலாம் உழர் எனும் மாத்திரையர் அல்லார் பயவாக் களரணையர்னர் கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டாலும் அவர் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பாவார் ஏதோ பெயரளவுக்குத்தான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்படும் இதுதான் கல்லாமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நானூற்றி ஆறாவது குரலின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் களன் சபைக்கு அஞ்சி பயந்து கற்ற தாம் கற்றவற்றை செல அச்சபையிலுள்ளோர் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்லாதவர் சொல்ல இயலாதவர்கள் உலர் எனினும் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்வதாக உலகத்தார் கருதாததால் இல்லாரோடு இறந்ததற்கு ஒப்பர் சமமாகக் கருதப்படுவார்கள் சபைக்கு பயந்து தாம் கற்றவற்றை அச்சபையிலுள்ளோர் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்ல இயலாதவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்வதாக உலகத்தார் கருதாததால் இறந்ததற்குச் சமமாகக் கருதப்படுவார்கள் உளர் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சிக் கற்ற செலச் சொல்லாதார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்